மேவே ஷா ேமேவிரவிணம் மேவே சர்வமேவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோலவர பிரமவாஹமீஹரிம் பரமாந்த உபதுஷ்டாரமீஷம் சுவோக்கா காரணம் தம் நம்ம பதினோரா நோய் வினம் விச்சாரேனியம் பிரச்சித் கோ கதமிதம் ஜாத்தம் कर्तास्य विद्यते, उपादानं த்தியத விோயமீச நாூ நாணணிவிலட்சி सर्वं, सर्वं। संकल्पो ோயமீசவம் येतयोर சிவிக்கோயமீச ஆச்சாரியர் மோட்சசாதனமாகிய ஞானத்தை உபதேசிக்கிறார் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் விசாரத்துக்கு விஷயமான கேள்விகள் சொல்லப்பட்டன நான் யார் இந்த உடலும் உலகமும் எப்படி தோன்றியது அதை சேர்த்துக்கணும் உடலும் உலகத்தில் சேர்ந்து எப்படி தோன்றியது இதற்கு நிமித்த காரணம் என்ன நிமித்த காரணம்னா அறிவு காரணம் என்ன உபாதான காரணம் என்ன இதற்கு இன்டெலிஜெண்ட் காசு என்ன மெட்டீரியல் காசு என்ன இங்கிலீஷில் சொன்னேன் தமிழ்லேயே சொன்னால் இதே அர்த்தந்தான் நிமித்த காரணம் உபாதான காரணம் போரும் அறிவு காரணம் முதற் காரணம் வாங்க முதற்காரணம் கச்சா பொருள்னு சொல்கிறது உண்டு இருந்தாலும் முதற் காரணம் அதாவது ஒரு நகை செய்யணும்னா அந்த நகையை செய்கிற ஆசாரி பொற்கொல்லர் நிமித்த காரணம் அந்த தங்க கட்டி உபாதான காரணம் ஒரு குயவர் பானையை வணையணும்னு சொன்னால் மண்ணு களிமண் பெசஞ்சி வச்சிருக்கிற களிமண் உபாதான காரணம் அந்த குயவர் அறிவு காரணம் அறிவுள்ள ஒரு மனிதன் திட்டமிட்டு கச்சா பொருளை கொண்டு பொருளை படைக்கிறான் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் யாரு உபாதான காரணம் என்ன இதுதான் கேள்வி முதல் கேள்விக்கு பதில் பதிமூணா ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு கோகம் நான் யார் என்பதற்கு பதில் சொல்லியாச்சு நான் வந்து இந்த உடம்பு அல்ல பஞ்சபூதங்களாலான உடம்பு இல்லை நான் இந்த சூக்ம சரீரம் அல்ல அக்ஷகணகாங்கிற வார்த்தையை நீங்கள் போட்டுக்கணும் ஸ்தூல சரீரமும் நான் அல்ல சூக்ம சரீரமும் அதிலேயே காரண சரீரம் இன்க்ளூட் அதை இங்கே சொல்லலை நே முதலே சொல்லலை பின்னால் வரக்கூடிய ஸ்லோகங்களில் சொல்லப்படுது நான் இந்த கிராசர் பாடி சட்டில் பாடி சூல சரீரம் சூக்மசரீரம் பரு உடல் நுண்ணுடல் நான் பருவுடலும் அல்ல நுண்ணுடலும் அல்ல அப்படின்னு புரிஞ்சுது வேறானவனாக நான் இருக்கிறேன் அது எப்படிங்கிறத பின்னால் விளக்கி சொல்ல போகிறார் அதை நம்ம படிக்கப் போகிறோம் பதினாலாவது ஸ்லோகத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறார் அதற்கு நிமித்த காரணத்தையும் சொல்றார் அக்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரபிளியதே அனைத்தும் அறியாமையினால் தோன்றியது காரணம் சொல்லிட்டார் அறியாமையினால தோன்றியது கதமிதம் ஜாத்தம்ங்கிறதுக்கு பதில் அக்ஞான பிரபவம் சர்வம் இது எப்படி ஒடுங்கும் இந்த உலகம் பிரபஞ்சம்னா பிரவிவிலியதே ஆக அறியாமையினால் தோன்றியது அறிவினால் ஒடுங்கும் அதுக்கு நிமித்த காரணம் என்ன சங்கல்போ விவித கர்த்தா அறிவு காரணம் யாருன்னு கேட்டால் சாதாரணமாக என்ன சொல்லுவோம் அறிவு காரணம் இறைவன் தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்வது இறைவன் வந்து அவராகவே படைக்கிறதில்லை நம்முடைய வினைகளுக்கேற்ப படைக்கிறார் நாம செய்கிற வினைகளுக்கு காரணம் நம்முடைய ஆசைகள் அந்த ஆசைகளுக்கு காரணம் இதில் இதை பண்ணினா நல்லது இதை பண்ணினா கெடுதல் அப்படின்னு நினச்சி நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் விவகாரம் தான் காரணம் அதனால் சங்கல்பத்தை சொல்லிட்டார் நிமித்த காரணத்தை எடுக்கும்போது சங்கல்போ விவிதா கர்த்தா விவிதா சங்கல்பகா கர்த்தா நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் இந்த படைப்பிற்கு காரணம் எண்ணங்கள் என படைப்பிற்கு காரணம்னா நிமித்த காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த படைப்பிற்கு நிமித்த காரணம் அறிவு காரணம் நம்முடைய எண்ணங்களின் எண்ணங்கள் ஆசைகள் செயல்கள் இவற்றிற்கு பயனாகத்தான் இறைவன் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் ஆகவே அறிவு காரணம் இறைவன்கிறத இப்படி பிரசன் பண்ணியிருக்கு அடுத்தது என்ன பதினஞ்சாவது ஸ்லோகம் படிக்க ஆரம்பித்தோம் அதில் தான் நான் விசாரங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நான் பிறகு சொல்கிறேன் நேற்றுக்கு ஆரம்பிச்சுருக்கேன் தூய உணர்வு விவர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தூய உணர்வு விவரத்த காரணம்னு சொல்லியிருக்கேன் அது தங்கம் அதெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கோம் தண்ணீரை உதாரணம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மாயான்னு ஒன்று இருக்குது அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம் பிரம்மனுக்கு வந்து லக்ஷணம் என்ன சொல்லியிருக்கோம் அனாதி சேத்தனம் அப்புறம் வந்து சத்தியம் நிர்குணம் சொல்லிரு மாயைக்கு சொல்கிற போது அநாதி அச்சேதனம் ச சகுணம் மித்யான்னு சொல்லிரு இதெல்லாம் வந்து ஒரு நாளில் புரிஞ்சுவிடாது இதை படிச்சுக்கிட்டே இருக்க இருக்க நமக்கு அந்த சொற்களுக்கான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிக்கும் புதுசாக இருந்தால் ஏற்கனவே கேட்டுட்ருக்கவங்களுக்கு இப்போ அபியாசம் இருக்கலாம் அப்போ பிரம்ம மாயா இந்த பிரம்மனை ஒண்ணும் பண்றதுல இன்னொரு லட்சணம் சொல்றேன் பிரம்ம நிர்வீகாரம் பிரம்ம நிர்வீகாரம் மாயா சவிகாரம் இப்ப இந்த சொற்களுக்கு நான் பொருள் சொல்றேன் என்னெல்லாம் சொல்லிருக்கேன் அனாதி அனாதினா இது எதுல இருந்து தெரியாது அனாதிங்கிற சொல்லிருக்கா ஆதி அற்றதுன்னு ஆதி அற்றதுன்னு சொன்ன காஸ்லஸ் இங்கிலீஷ்ல சொன்ன காசுல அனாதீங்கிற வார்த்தைக்கு காஸ்லெஸ் மத்தத்துக்கெல்லாம் காசு சொல்லுவோம் கடவுளுக்கு காரணம் கடவுள் எதுல இருந்து வந்தார்னு கேட்டால் எப்படி பதில் சொல்றது கடவுள் எதுல இருந்து வந்தார்னு சொல்ல மாட்டோம் கடவுள் எப்பவும் இருக்கிறார் அவ்வளவுதான் அதே மாதிரி மாயையும் அப்படித்தான் மாய கடவுள்கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு கேட்டால் மாய கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்ல மாட்டோம் மாயைங்கிறது ஒரு தனி சக்தி சக்தி ஆனால் அது வந்து இருப்பற்றது அது அப்புறம் பேசுவோம் மாயையை தான் அது பாட்டெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள்லாம் சொல்லுவோம் இப்போ மாயை மாயை அனாதி பிரம்மத்துக்கும் மாயைக்கும் இருக்கிற லக்ஷணம் ஒரே லக்ஷணம் என்னது அதுவும் அனாதி இதுவும் அநாதி பிரம்மம் வந்து சேத்தனம் சேத்தனம்னா உணர்வு உணர்வு இந்த மாயைங்கிறது என்னது உணர்வற்றது ஜடம்னு சொல்றது மாயைங்கிறது உணர்வற்றது இனர்டு மேட்டர் மாயை உணர்வற்றது அடுத்தது என்னது மாயைக்கு மூணு குணம் இருக்கு சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணம் இருக்கு மந்தமா இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறதுன்னு மூணு குணம் மாயைக்கு இருக்கு பிரம்மத்துக்கு இந்த குணங்கள் கிடையாது பிரம்மம் நிற்குணம் மாயை சகுணம் அப்புறம் இன்னொரு லக்ஷணம் பிரம்மம் சத்தியம் சத்தியம்னா என்ன அர்த்தம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு மாயை வந்து மாயை வந்து பிரம்மத்தினுடைய இருப்பை சார்ந்து இயங்கிறது ஆகையினால இருப்பற்றது இது இருப்பு அது இருப்பற்றது மிச்சியான இருப்பற்றது இன்னொன்னு அறிவால் அழிவது அறிவால் அழிவது அறிவால் அழிவது அழிக்கப்படுவது இன்னொன்னு என்ன சொன்ன இப்போ கடைசியா பிரம்மம் மாறாதது மாடிபிகேஷன் எல்லாம் கிடையாது நிர்வீக்காரம் மாற்றமற்றது மாயை சவிகாரம் பல்வேறு மாற்றங்களை உடையது பல்வேறு மாற்றங்களை உடையது இன்னொன்னு சொல்லி வைக்கிறேன் சொல்ல சொல்ல தேவைப்படுது பிரம்மம் ஸ்வதந்திரமானது எதையும் சார்ந்திராதது மாயை தன்னுடைய இயக்கத்துக்கு மெய்ப்பொருள் பிரம்மத்தை சார்ந்திருக்கணும் அதனால பரதந்திரா மாயா பரதந்திரா மாயா மாயை பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது ஆனா இருப்பற்றது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாலே புரியணும் மாயை பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது இருப்பற்றது பிரம்மம் எதையும் சார்ந்திராதது பிரம்மம் எதையும் சார்ந்துராதது இப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த லட்சணங்கள்லாம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கணும் அப்போ பிரம்மம் விவரத்த காரணம் இப்போ அடுத்த பாடத்துக்கு வரேன் விவரத்த மாயை என்னதுன்னா பரிணாமி உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் இந்த மாயைக்கு ஒரு ஆற்றல் என்னன்னா பிரம்மத்தை மறைச்சு பிரம்மத்தோடய இதெல்லாம் வாங்கி கொண்டு பிரம்மத்தில் இருக்கக்கூடிய சில அம்சங்களைலாம் இரவல் வாங்கி கொண்டு இப்படி பல்வேறு விதமான இதை படைக்கிற சக்தி மாயக்கிருக்கு பஞ்சபூதங்களையும் இந்த சராச்சர பிரபஞ்சங்களையும் இந்த உடலையும் படைக்கிற சக்தி மாயிக்கிருக்கு இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு அதெல்லாம் வந்து முறையாக இப்போ நம்ம இந்த பாடத்தில் இதெல்லாம் வரல இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நிறைய தத்துவபோதம் தத்துவபோதம் முதலான புஸ்தகங்களில் நானாஜீவாத கட்டளை அப்படின்னு ஒரு புஸ்தம் இருக்குது இது மாதிரி ஆரம்ப பாடம் வேதாந்த ஆரம்ப பாட புஸ்தகங்களில் இதெல்லாம் இருக்கும் நம்ம இது ஆரம்ப பாடம் இல்லை இது வேதாந்தத்தில் ஆரம்ப பாடம் இல்லை இது இது ஒரு விஷயத்தை மனசில் வைத்துக்கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆழமாக பேசுறது ஆகையினால நீங்கள் சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கணும் பிரம்மம் படைக்காது ஆனா பிரம்மத்தை சார்ந்து மாயை எல்லாத்தையும் படைக்கும் எல்லாத்தையும் படைக்கும் இந்த மாயையில தான் இந்த பல்வேறு மாற்றங்கள்லாம் ஏற்க நேற்றுக்கு சு வேகமாக சொன்னேன் ஒரு வார்த்தை அப்படின்னா சொல்லி வைக்கிறேன் மாயையில மூணு குணம் இருக்கு அது சொன்னேன் இல்லையா வேகமாக சொல்லிகிட்டே போனேன் மாயில மூணு குணம் இருக்கு சுத்த சத்வம் சுத்த ரஜஸ்ஸு சுத்த தமஸ் அப்படி எடுத்துக்கணும் சுத்த ரஜஸ்ஸு சுத்த சத்வம் சுத்த ரஜஸ்ஸு சுத்த தமஸு சுத்த சத்வத்தில் பிரம்மத்தோட ரிஃப்ளக்ஷன் ஏற்படுறது அவருக்கு பேர்தான் ஈஸ்வரன் அவருக்கு பேர் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஈஸ்வரன் எப்படி வர்றாருங்கிறத சொல்கிறேன் ஈஸ்வரன் கடவுள் ஆண்டவன் ஈஸ்வரனுங்கிறது மாயா பிரதிபிம்ப சைதன்யம் மாயினுடைய தூய சத்துவம் தூய ரஜஸு தூய தமசு மூணு இருக்கு நீங்க ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு இப்படி சொன்னா புரியும் நம்பி சொல்றேன் ஈஸ்வரன் கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஒன்னு பிரம்ம அம்சம் ஒன்னு பிரம்மன் பிளஸ் மாயா ஈஸ்வர்கிட்ட மூணு அம்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம் பிரம்மன் விவர்த்தோபாதான காரணம் அப்புறம் அடுத்தது என்னது மாயா பரிணாமி உபாதான காரணம் பிரம் விவர்த்தோபாதான காரணம் ப்ளஸ் பரிணாமி உபாதான காரணம் விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம ப்ளஸ் பரிணாமி உபாதான காரணம் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் மாயையில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் மாயையினுடைய சுத்த சத்துவத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் மாயையினுடைய சுத்த சத்வ குணத்தில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் இந்த போர்டில் சார்டெல்லாம் போட்டு எழுதி போடுறது உண்டு நான் வாயிலேயே சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் மாயையினுடைய சுத்த சத்துவத்தில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கணும் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் E ஈக்குவல் டு ஈஸ்வரன் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் ஈஸ்வர்ட்ட எத்தனை அம்சம் இருக்கு மூணு அம்சம் இருக்கு ஒன்னு பிரம்ம இன்னொன்று மாயா இன்னொன்னு மாயா பிரதிபிம்பு இது மூணு சேர்ந்துதான் ஈஸ்வரன் இவர்தான் ஆண்டவன் இவரத்தான் நாம நமஸ்காரம் பண்றோம் பூஜை பண்றோம் வழிபடுறோம் இப்ப எத்தனை பாருங்க இப்ப ஈஸ்வரங்கிட்ட எத்தனை காரணம் இருக்கு நிமித்த காரணம் இருக்கு ஆ பரிணாமி உபாதான காரணம் இருக்கு விவரத்த காரணம் இருக்கு இதுல எது சத்தியம் எது மித்திய இப்பவே பாடம் ஆரம்பி முடிதாயிடும் இதுல சத்தியம் எது விவர்த்தம் மாத்திரம் சத்தியம் இது ரெண்டும் மித்யா இத கடைசியில ரிமூவ் பண்ணிடுவோம் யார எதை ரிமூவ் பண்ணுவோம் மாயா மாயா பிரதிபிம்ப சைதன்யத்தை ரிமூவ் பண்ணிடும் ஆக பிரம்மம் இல்லாம பிரம்மம் இல்லாம மாயை இயங்க முடியாது பிரம்மம் இல்லாமல் மாயை இயங்க முடியாது மாயையின் இயக்கத்துக்கு பிரம்மம் காரணமாகாது ஞாபகம் இந்த வெளிச்சத்தில் நாம படிக்கிறோம் வெளிச்சம் இல்லாமல் படிக்க முடியாது ஆனால் நம்ம படிக்கிறது வெளிச்சத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஒன்றும் பண்ணாது அது மாதிரி அப்புறம் நீங்கள் வெளிச்சத்தையே யோசிச்சுன்னு இருக்காங்க விஷயம் இதுதான் பிரம்மம் பிரம்மம் இல்லாம மாயை செயல்பட முடியாது ஆனால் பிரம்மம் மாயையினுடைய செயல்பாடுகளுக்கு பிரம்மம் காரணமாகாது சரி அப்புறம் மாயையில் இன்னொன்று இருக்கு சுத்த சத்துவத்தில் தானே ஈஸ்வரன் வந்திருக்கார் இப்போ ஜெகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் சொல்லலாமா கூடாதா ஜகத்துக்கு காரணம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எத்தனை அம்சத்தை இருக்கார் விவரத்தம் பரிணாமி அப்புறம் நிமித்தம் மூணு காரணமும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் அப்ப இந்த கேள்வி இதுல வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம் கேட்டோமா நான் என்ன சொல்லுவோம் எல்லாம் ஈஸ்வரன் இறைவனிடத்திலிருந்து இந்த படைப்பு வந்ததுன்னு சொல்லலாமா கூடாதா சொல்ற போது இறைவன் தான் படை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஆஹா நிமித்த காரணம் பிரதிபிம்பம் உபாதான காரணம் மாயா ஆகா ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற சக்தியா சொல்லுவோம் இப்போ ஈஸ்வரங்கிட்ட இருக்கிற சக்தி எங்கிட்ட இப்ப இருக்கிற பேசுற சக்தி மாதிரி நான் பேசுற சக்தி இருக்கு உங்களுக்கும் கேட்குற சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக பேசுற சக்தி அந்த சக்தி மாதிரி ஈஸ்வரனுடைய சக்தியா சொல்லும் மாயை அப்படின்னா சொல்லுவோம் பாடம் பரிசா போயிடும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் சரி இன்னொன்று இதை சில இதெல்லாம் சொல்லி விடுறேன் அப்புறம் மாயையினுடைய ரஜோகுணம் சுத்த ரஜோகுணம் இருக்கு இல்லையா அந்த ரஜோகுணத்துல தான் இந்த ஜீவர்கள்லாம் தோன்றுகிறார்கள் மாயின் ரஜோகுணத்துல பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஈஸ்வரன் ஒருத்தர் ஈஸ்வரன் ஒருத்தர் அது இன்னும் நிறைய சொல்லுவாங்க சொல்லப்போனா அப்புறம் கடைசியில் நம்ம பாடம் எங்க எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு குழப்பம் வந்துடும் சுத்த சத்துவம் சுத்த சத்துவத்துல சத்துவம் விஷ்ணு சுத்த சத்துவத்துல ரஜஸ்ஸு பிரம்மா சுத்த சுத்தவத்தில் தமஸு சிவன் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் போர் ஈஸ்வரன் நமக்கு ஈஸ்வரன் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் அது சத்துவத்துக்குள்ளே வரும் சத்வ சுத்த சத்துவத்தில் சத்துவத்தில் சத்துவம் சத்துவத்தில் ரஜஸு சத்துவத்தில் தமசு இது போயிட்டே இருக்கும் எண்டுலசா அப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லி வச்சேன் இப்போ வந்து இந்த மாயையினுடைய சுத்த ரஜோகுணம் இருக்குது அந்த ரஜோகுணத்தில் தான் அந்த ரஜோகுணம் வந்து ரொம்ப ரஜோகுணம்னாலே பரபரப்பு சத்தோகுணம்னா அமைதி அதில் ஒன்று தான் பரபரப்பில் பல்வேறு உயிர்கள் வெளிப்படுகின்றன பல்வேறு உயிர்கள் உயிர்கள்னா சோல்ஸ் ஜீவர்கள் ஜீர்கள் வெளிப்படுகிறார்கள் உயிர்கள் ஆஹ் ஜீவோ ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள் சொன்ன ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள் இறைவன் வெளிப்படுகிறார் ஜீவர்கள் வெளிப்படுகிறார்கள் அப்புறம் தமோகுணம் இருக்கு சுத்த தமோகுணம் இருக்கா இல்லையா மாயையில சுத்த தமோகுணம் இருக்கும் அந்த தமோகுணத்துல தான் அதுல சத்வம் ரஜஸ்தமஸ் பிரிப்போம் அது பிரிச்ச ஆகணும் இது ரெண்டுலையும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுலையும் பிரிக்கணும்னா என்னென்ன சத்வத்த சத்துவம்னா உத்தம ஜீவர்கள் மத்தியம ஜீவர்கள் மோசமான ஜீவர்கள் அப்படிலாம் பிரிக்கணும் அதெல்லாம் நான் அந்த வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னே சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து இந்த தமஸில் வந்து சத்துவம் ரஜஸ்ஸு தமஸ் இருக்கு மாயினுடைய சுத்த தமஸு அதிலருந்து தான் நம்முடைய அறிவுக்கருவிகள்லாம் உண்டாகிறது சத்துவத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்தக்கரணமும் உண்டாகிறது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஞானேந்திரிய நீங்கள் என்ன பண்ணணுன்னா தத்துவபோதம் படித்தால் தான் புரியும் நான் தத்துவபோதம் வகுப்பு இப்போ எடுக்கலை ஆனால் அதிலெல்லாம் இருக்குது தத்துவபோதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதுதான் வந்து இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புக் அதெல்லாம் அதிலெல்லாம் வந்து என்னென்னா இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா என்னது இது பேர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பரிபாஷை சொற்கள் அந்த பரிபாஷை சொற்களுக்கெல்லாம் அதில் எல்லாம் வரிசையாக பொருள் சொல்லும் பிரம்மம்னா என்ன மாயைனா என்ன விவேகம்னா என்ன எல்லா வே சொற்களுக்கும் பொருள் சொன்னால் தானே ப அந்த சாஸ்திரம் நம்மளால படிக்க முடியும் இல்லாட்டி மீனிங்கே தெரியாமல் போயிடும் ஆக இப்போ இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் மாயையினுடைய தமஸில் இருக்கிற சத்துவத்திலேருந்து ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அறிவு அதாவது கண் பாக்குற சக்தி கேட்கிற சக்தி முகர்ற சக்தி சுவைக்கிற சக்தி தொட்டு உணர்ற சக்தி இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அப்புறம் வந்து அந்தக்கரணம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் அதுல வந்தது மாயையினுடைய தமசுல இருக்கிற சத்துவத்துல வந்திருக்கு ஞானேந்திரியங்கள் அஞ்சும் அந்தக்கரணமும் உண்டாச்சு மாயினுடைய தமஸில் இருக்கிற ரஜஸில் ரஜஸில் என்ன உண்டாச்சுன்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சும் பஞ்ச பிராணனும் உண்டாச்சு கை எடுக்கிறது நடக்கிறது பேசுறது மலத்தை கழிக்கிறது குழந்தைய உண்டு பண்ணுறது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பிராணன் அபானன் வியானன் உதாரணன் சமானன் சொல்கிற பஞ்சபிராணன் இதெல்லாம் உண்டாச்சு சுருக்கமா சொன்னா தமஸ்ல இருக்கிற ரஜோகுணத்துல சத்துவகுணத்துல இருந்து ரஜோகுணத்துல இருந்து சூக்ம சரீரம் உண்டாச்சு சூக்ம சரீரம் உண்டாச்சு அப்புறம் மாயையினுடைய தமஸ்ல இருக்கிற தமஸ் இந்த தமோ குணத்தை தானே குண பிரிச்சோம் தமசில் இருக்கிற சத்துவம் ஞானேந்திரியங்களும் அந்தகரணம் ஆயிடுத்து இருக்கிற ரஜஸ்ல இருந்து கர்மேந்திரியங்களும் பிராணனும் வந்துடுத்து இப்போ தமஸில் இருக்கிற தமஸு அதில் என்ன ஆகுறதுன்னா அதுலேருந்து தான் பஞ்ச இந்த பஞ்சீகரணம்னு ஒன்று நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அதில் கூட நிறைய சொல்லுவோம் அதாவது மாயினுடைய தமஸு இருக்கே தமஸில் இருந்து முதல்ல பஞ்ச சூக்ம பூதங்கள் உண்டாச்சு அந்த பஞ்ச சூக்ம பூதங்களில் இருக்கிற சாத்விகாம் அம்சத்துலேருந்து தான் பஞ்சபூதங்கள்ல குழப்பிலேயே நான் தெளிவா இருக்கா பஞ்சபூதங்கள் உண்டாச்சுன்னு நான் சொல்லலை மாயையினுடைய தமோ குணம் அந்த தமோ இருந்து பஞ்சபூதங்கள் நுண்மையா உண்டாச்சு சூக் பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அந்த சூக்மான பஞ்சபூதங்கள்ல இருக்கிற சாத்விகாம்சம் ராஜசாம்சத்துல இருந்துதான் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் உண்டாகி சூக்ஷ்ம உண்டாச்சு அப்புறம் அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா சூக்ம பஞ்சபூதம் தமஸ் இருக்கு அதில் தான் ஒரு மிக்சரெல்லாம் சாய் மிக்சிங் எல்லாம் நடந்து இப்போ நாம் பார்க்குற இந்த கிராஸ் வேர்ல்டு இந்த நம்முடைய சாலிட்டாக காங்கிரீட்டுங்கிறாங்க வரோம் கான்கிரீட்னா காங்கிரீட்டில் காங்க்ரீட்னா நம்ம கண்ணால் தொட்டு உணரக்கூடியதாக பார்த்து உங்கள் சரீரத்தை நான் பார்க்குறேன் என் சரீரத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பிரபஞ்சத்தையே பார்க்குறோம் இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் தமஸில் இருந்து உண்டானது தான் இந்த சரீரம் அதனால தான் இது சோம்பேறியாக இருக்கு நம்ம தான் நிறைய வேலை எல்லாம் பண்ணணும் சோம்பேறியா இருக்குன்னு சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னேன் உண்மைதான் அது இது ஜடம்ங்கிறதுக்காக சொன்னேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப தமஸில் தமஸ் தமஸ் மாயையோட தமசுல தமசு தான் இந்த பாடி மனசு மாத்திரம் என்னது அதுவும் தமசுல இருக்கிற ரஜஸ் சத்வந்தான் இப்படி சிருஷ்டி ஏற்பட்டு இருக்கிறது விஷயம் படைப்பு என்பது இந்த படைப்பு அப்படி உண்டாகி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஒரு வார்த்தை சொல்றது உண்டு அதை நீங்க போட்டுனீங்கன்னா அது பெரிய சூத்திரம் என்ன சூத்திரம் ஹோல் சாஸ்திரத்தை எல்லாம் சேர்த்து ஒரு சூத்திரம் மாதிரி ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க தூய உணர்வே தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் ங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கின்றன இதான் அந்த சூத்திரம் இது புரிகிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் சொல்லி வைப்பமே நான் சேர்த்துருக்கேன் உறவுகளாகவும் மாயையால் காட்சி அளிக்கின்றன மாயையாளுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப எப்படி பண்ணுன்னா தூங்கின்றிருக்கிற தனி மனிதன் தூங்கின்றிருக்கான் அந்த அவங்கிட்ட இருந்துதான் கனவு உலகம் தோன்றுவதை போல எப்படி தூங்கின்றிருக்கிற மனிதனிடம் கனவுலகம் தூக்கத்தினால் தோன்றுவதை போல உறக்கத்தின் கொண் துணை கொண்டு கனவுலகம் படைக்கப்படுவதைப் போல மாயையின் துணை கொண்டு படைக்கப்படுகிறது நீங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் உறக்கத்தின் துணை கனவுலகத்தை படைப்பது போல இறைவன் மாயையின் துணை கொண்டு படைக்கிறான் கன எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மைதான் நன உலகமும் ஆனால் நாம் நன உலகை என்ன படித்தாலும் எவ்வளவு படித்தாலும் ரொம்ப உண்மைன்னு நம்பி நம்பி ஏமாந்து போ அதுக்காக நன உலகத்தில் வந்து முறையாக வாழணுங்கிறத நான் விடலை அதெல்லாம் முறையாக வாழ்த்தான் வேணும் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை உண்மையல்ல என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் நமது வாழ்க்கை உண்மையல்ல ஒரு மாயத் தோற்றம் எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அறிவோடு வாழ வேண்டும் இதில் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் நியத்தி லா ஆர்டர் அதெல்லாம் நம்ம ஒபே பண்ணணும் அதுக்காக வேண்டி ஏனோ தானோன்னு முடியாது ஆனால் அதே சமயம் இந்த ஆர்டர்லாம் என்ன சொல்கிறது சூப்பர் இம்போசிஷன் அதெல்லாம் வந்து அன்றியல் எப்போ இந்த கான்சியஸ்னஸ்ஸை பார்த்தீங்கன்னா இது அன்றியல் நான் இருபத்தஞ்சி வருஷம்னு ஒரு இதுக்காக சொன்னேன் நல்லா புரியறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வேர்டெல்லாம் போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அது உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிட்டா நீங்கள் புண்ணியாத்மாக்கள் தான் சந்தேகம் ஒன்றும் இல்லை ஆகையினால என்ன சாரம் என்ன இருப்பது அத்வைத்தம் ஒன்றே நம்ம அனுபவம் எல்லாம் என்னதுன்னா எல்லாம் ஏதாவது இந்த ஸ்க்ரீன் உதாரணம் சொல்லியிருக்கேன் வேணாம் இன்னொரு உதாரணமும் சொல்லி வைக்கிறேன் மாயாஜாலம் காட்டுறோம் மாயாஜாலம் காட்டுறோம் இந்திர ஜால் மேஜிக் ஷோ அதிலே நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது மந்திரங்கள் அல்ல மந்திரங்கள்லாம் இது பண்ணி ஒன்றுமே இல்லை இப்படியே க டம்பரை எடுக்கிறான் இதில் தண்ணி இருக்குது வெறுமனை இப்படி காமிக்கிறான் தண்ணி இருக்கா இப்படி இப்படிங்கிறான் எல்லாம் இது பண்ணுறான் அப்புறம் சும்மா வெறுமனை டம்ளரை வச்சு இப்படி கையைப்பா காமிக்கிறான் பார்த்தேன் என் கையை பார் ஒன்றும் இல்லை ஒன்றும் மா இது பண்ணிக்கல அப்படின்னு அப்படின்னு கண்ணை போடுறான் உடைய பாருங்க பார்த்தா தண்ணியை கொட்டுறான் தண்ணியாக ஊற்றுறாங்க எப்படி வந்துது நம்ம என்ன பண்ணுறோம் ரூபாயை கொடுத்துட்டு ஆனும் வாய்ப்பு வந்து பார்த்துட்டும் என்ன பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறான் நான் எப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் போவீங்களா அதெல்லாம் தெரியாது அது என்ன பண்ணுறோம் அது எப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க ஆசை அது எப்படி எப்படின்னு கேட்டால் எப்படி அவன் அப்படிதான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டான் அப்ப அது எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தால் அதுக்கு பேர் என்ன மாயா பேரு தான் மாயா ஜால் இந்திரஜால் மாயா சக்தி மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா என்று கௌடபாத காரிகை சொல்றது மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைதம் பரமார்த்ததா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஹோல் இப்போவே உங்களுக்கு இது புரிஞ்சாச்சுன்னா அபரோக்ஷானபூதி கிளாஸுக்கு நாளைக்கு வர வேண்டாம் ஆனாலும் நமக்கு பொழுது போகணுமே இந்த உடம்பில் வாழ்கிற போது நல்லபடியாக பொழுது போகக்கூடாதா நல்ல பொழுதாக போகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் இன்னும் தொடர்ந்து படிக்கிறோம் இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் பாருங்க இந்த ஸ்லோகத்துல எது ஏத்தையோர் எதுபாதானம் ஏக்கம் சூக்மம் சத்யம் இருக்கு அந்த சதவியயம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கிற சத் அவ்யம் அது அவ்வியம் ஏத்தையோகோ எது உபாதானம் இந்த ஏத்தையோகோனா என்ன அர்த்தம் இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டிற்கும்னா இந்த பரிணாம உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணத்துக்கும் இந்த பரிணாம உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணத்திற்கும் அது எப்படின்னா ஏத்தயோகோன்னா அக்ஞான சங்கல்பயோகோ ஏத்தயோகன்னு இதுக்கு முதல் ஸ்லோகம் என்ன இருக்கு அக்ஞானம்னு இருக்கு இரண்டாவது லைன்ல சங்கல்பம்னு இருக்கு ஏத்தயோகம்னா அக்ஞான சங்கல்பயோகோ டெக்னிக்கலா அதுக்கு அப்படியே பதில் சொல்லணும்னா இன்னொரு பாஷா மாயா நிமித்த காரணையோ காரண மாயா சங்கல்பயோகோ போட்டாப்போ அக்ஞானத்துக்கும் சங்கல்பத்துக்கும் அக்ஞானம் எதை குறிக்கிறது மாயையை குறிக்கிறது சங்கல்பம் எதை குறிக்கிறது நிமித்த காரணத்தை குறிக்கிறது நிமித்த காரணம்னா பிரதிபிம்பம் போட்டுக்கணும் நிமித்த காரணம்னா பிரதிபிம்பம் மாயா சுத்த சத்வ பிரதிபிம்பம் பிரதிபிம்பம்னால் என்ன கேட்க ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் ஏத்தையோகோ எது உபாதானம் இந்த இரண்டிற்கும் எது உபாதானம் எது ஆதாரம் என்று கேட்டால் சத்து சத்து தான் உபாதானம் சத்துனா என்ன அர்த்தம்னா எக்சிஸ்டன்ஸ் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூய இருப்பு தமிழில் சொன்னால் தூய இருப்பு சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சத்தியம் சத்து சத்தா இப்படிலாம் பேர் சத் என்னன்னு கேட்டா எல்லாத்துலேயும் இருக்கிற இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா டம்ளர் இருக்கிறது மைக் இருக்கிறது புஸ்தகம் இருக்கிறது விளக்கு இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறது எல்லாம் இப்படியே சொன்னிண்டா இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் நான் இருக்கிறேன் பூமி இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது காற்று இருக்கிறது து இந்த இருக்கிறது இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறதா இல்லையா இல்லையா எல்லாவற்றிலும் இருக்கிறது இருக்கிறது என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல இஸ்னஸ் பாங்க இன்னொரு பாஷையில சொன்னா எக்ஸிஸ்டன்ஸ் தமிழில் வந்து அதுக்கு பேர் இருப்பு இருப்பவைகளில் இருப்பே இறைவன் இருப்பவைகளில் இருப்பே இறைவன் இறைவன்னா பிரம்மம் மெய்ப்பு நம்ம கடவுளை ரெண்டாக வச்சுருக்கோம் ஞான் வச்சுங்கோ இந்த மாயையோட சேர்ந்த கடவுள் மாயையோட சேராத கடவுள் அதை பரபிரம்மம் போம் மாயையோட சேர்ந்திருக்கிற பிரம்மனை அபர பிரம்மம் போம் இன்னொரு பாஷையில் சொன்னால் சகுண பிரம்மம் நிர்குணப் பிரம்மம் மாற்றி போட்டிருக்கூடாது நிர்குண பிரம்மம்னா என்னது இதுதான் சத்து எல்லாத்துலயும் இருக்கும் மாயைக்கு மாயை இருக்கிறதுன்னு சொன்னா என்ன ஆகும் அந்த இருப்பு எதை சேர்ந்தது பிரம்மத்தை சேர்ந்தது ஆக அனைத்திலும் இருப்பாக இருப்பதே உபாதானம் ஆக பிரம்மம் ஜகத்திற்கு உபாதானம் மாயை பரிணாமி உபாதான காரணம் பிரதிபிம்பம் நிமித்த காரணம் இதை மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் எது மாயைக்கும் மாயினால் தோற்றுவிக்கப்பட்ட பிரபஞ்சத்திற்கும் உனக்கும் எனக்கும் எல்லா உயிர்களுக்கும் எது ஆதாரம் புலி இருக்கிறது சிங்கம் இருக்கிறது கொசு இருக்கிறது அமீபா இருக்கிறது அந்த இஸ்னஸுக்கு பேர் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரனா ஞாபகம் நான் மாற்றி சொல்ல வேண்டும் இறைவன் கடவுள்னு சில சமயம் வியவஸெல்லாம் பேசுவோம் ஈஸ்வரம்போம் பிரம்மம்போம் ஆனால் பழக்கத்தில் நீங்கள் நாளாக நாளாக சொல்கிறவோ இந்த மீனிங்கில் தான் இந்த அர்த்தத்தை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா சாஸ்திரத்தில் ஒரே சொல்லை பயன்படுத்துறதில்லை பல சொற்களை பயன்படுத்துகிறாங்க நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேணால் சார்ட்டு போட்டு பிரம்மம் மாயா எல்லாம் லட்சணங்கள்லாம் போட்டு அதில் வந்து என்னெல்லாம் படைப்பெல்லாம் ஏற்படுறதுன்னு பார்த்து எல்லாம் ஓ ஹோ எல்லாம் கன உலகம் அத்த நமக்கு என்னென்னா ஒரு மனசில் எப்போவுமே என்ன என்னங்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்குது அந்த கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு வர்றதில்லை க்யூரியாசிட்டா இவையும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு இப்படி தெரிஞ்சுக்கிறது நான் பண்ண கர்மா அவன் இப்படி பேசுகிறான் இல்லாட்டி அவன் சுபாவன் இப்படி பேசுகிறான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம இதெல்லாம் விசாரம் பண்ண பார்க்குறோம் ஹோல் யூனிவர்ஸ் குதா அஜா தா விசுஷ்டி இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு இந்த உடம்பு எப்படி உண்டாச்சு நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் இந்த மாதிரி விஷயத்தில் கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு வராது எல்லாரும் கேட்பாங்க நான் இத்தனை கோயிலுக்கு போனேன் இத்தனை பூஜை பண்ணேன் இத்தனை சாமியை கும்பிட்டேன் எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு அப்போ தான் எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது நான் என்ன பண்ணுறது நீ போன ஜென்மாவில் பண்ணால் கஷ்டம் போன ஜென்மாவா போன ஜென்மாவில் நான் பண்ணினேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா இந்த ஜென்மாதான் இந்த ஜென்மா தான் ஆதாரம் இந்த ஜென்மாவணி படுற கஷ்டத்துக்கு காரணம் போன ஜென்மாவணி பண்ணது போன ஜென்மான்னா சரி அதுக்கு முந்தின ஜென்மா என்ன ஜென்மா அப்படி கேட்டு கடைசியில முதல் ஜென்மா என்னன்னா நான் இல்லை அம்பேல் பர்த் எப்போன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் இந்த படைப்பு ஒரு சைக்கிள் இந்த படைப்பு ஒரு சைக்கிள் தொடக்கம் தெரியாது ந ரூபமசேக தத்தோபலியத்தை ஆதினா என்ன அது முடிவும் இல்லை சுத்தே இருக்கு கனவு கனவுக்கு தொடக்கம் எப்படி முடிவு சொல்லுங்க கனவுக்கு தொடக்கம் எப்படி முடிவு எப்படி வந்ததுன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல அதே மாதிரிதான் இதுவும் எப்படி வந்ததுன்னு சரியா அது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்குறாங்க இந்த மரம் எப்படி வந்தது அப்படின்னா நான் ஒரு மாங்கோட்டையை வைச்சேன் நாற்று போட்டேன் அதனால வந்ததுன்னு நீ எங்கேருந்து நாற்ற எடுத்துகிட்டு வந்தேன் நான் போய் அங்கே ஆர்டிகல்ச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆர்டிகல்ச்சருக்கு எங்கேருந்து கொண்டு கொடுத்தாங்க போட்டுமா பேஷண்ட்டு கட்டுமா ஆர்டிகல்ச்சருக்கு எங்கேருந்து அவங்க எங்கேருந்து வாங்கிட்டுருந்தேன் அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கே முடிக்கிறது இது ஏதாவது ஒரு இடத்துல மங்களம் பாடம் வேண்டாமா ஆகையினால ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அளவுக்கு மீறி கேள்வி கேட்கற போது யார் சொன்னால் நீயும் நானும் இருக்கோம்னு யாரப்பா சொன்னால் நீயும் நானும் இருக்கோங்கிறதே உண்மை கிடையாது அது என்ன புதுசாக இப்படி மாற்றுறீங்க தேச பிளேட்டே திருப்புறீங்களேண்ணா வேறு வழி இல்லை அதனால தான் பிளேட்டே திருப்புறேன் இப்படி சொன்னால் தான் பதில் வரும் வருமே தவிர வேறு எந்த பதிலும் வராது சயின்டிஸ்டும் வந்து அவங்க இத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணியும் அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறதுல ஒரு துளியை தான் பார்த்துருக்கோம் இன்னும் என்னெல்லாமோ இருக்கு என்னெல்லாமோ டிஎன்ஏ போறான் அதுக்குள்ள என்னெல்லாமோ சொல்லிகிட்டே போறாங்க மாற்ற முடியுமா முடியாதா ஜீன் பத்தி என்ன அதுக்கு என்ன ஆலஜி ஜீன் ஆலஞ்சியா ஆ ஏதோ ஒன்று வச்சுங்களேன் அது எவ்வளவு சூக்ஷம் எவ்வளவு சூக்ஷம் அதை படிக்கணும்னா அதுதான் இப்போ படிக்க போகிறோம் நம்ம அதனால தூய இருப்புங்கிறது புரியறதா இல்லையா அது புரிஞ்சா போதும் தூய இருப்பு பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் உபாதான காரணம் சத்துங்கிறார் ஏத்தையோகோ எது உபாதானம் தத்து நீங்கள் பேக்கெட்டில் போட்டுக்கணும் சத் தத் சத் அதனால தான் நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறபோது ஒரு கர்மா முடிக்கிற போது ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லிவிடணும் அ சது சாருங்க அதுக்கு லட்சணம் சொல்றார் ஏக்கம் சூக்ஷ்மம் அவ்யயம் ஏக்கம் சூக்மம் அவ்யம் அவ்யயம்னு சொன்னா மாறாததுன்னு அர்த்தம் மாறாதது மாறாதது மாறாதுன்னா நிர்வீகாரம் இப்ப சொன்னா லக்ஷணம் வியயம்னு சொன்னால் மாறுறதுன்னு அர்த்தம் அவ்யம்னு சொன்னால் மாறாது எல்லாத்துலேயும் மாறாமல் இருக்கிறது என்னது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பொருளை எரிச்சுட்டா அது சாம்பலாக இருக்குன்னு சாம்பல் என்ன ஆறுது அதுக்கப்புறம் அது நுண்மையான நிலைக்கு போகிறது அப்பவும் இருக்கு இருக்கு இருக்கு இருக்குங்கிறது இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் அண்டு ஃபங்க்ஷன் மாறலாம் ஆனால் அதுக்கு என்ன சொல்வது சப்ஸ்ட்ராட்டம் அது மாறாது ஆதாரம் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தகராறு ஓரளவுக்குதான் சொல்லு தெரிஞ்சதை வச்சுன்னு சொல்லுவேன் ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் ஆதாரம் அதிர்ஷ்டம் ஏத்தையோகோ எது உபாதானம் தத்து சத்து அதோட லட்சணம் என்ன நிர்வீக்கார சத் நிர்விகார சத்து மாறாத சத்து சரி அது எத்தனை இருக்கு சத்து அப்படின்னா ஏக்கம் ஒன்று தான் இருக்கு ஒன்றுன்னா என்ன அர்த்தம் ஏக்கம்ங்கிற வார்த்தை நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் அத்வைதம் ஏக்கம்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றுங்கிற வேர்டுக்கு எப்போ அதுக்கு அர்த்தம் பொருந்தும் ரெண்டு இருந்தால் தானே ஒன்றுங்கிறதுக்கே மதிப்பு ஆக ரெண்டுங்கிறதே இல்லைங்கிற போது ஒன்றுங்கிறதுக்கு மதிப்பு உண்டோ மதிப்பு கிடையாது ஆகையினால அது இரண்டற்றது இரண்டாவதாக இருப்பது போல் இருக்குது ஆனால் இங்கே பாடத்துக்காக நம்ம போட்டுக்கிறோம் ஏக்கம் ஒன்று தான் இருக்கிற நானும் எனக்குள்ள இருக்கிற நானும் ரெண்டு நானாக ஒரு நானா அதுதான் அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒன்றா ரெண்டான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு புரியறது இல்லையா புரியாமல் சொல்கிறீங்களா மண்டையாடுறீங்களா புரிஞ்சுதான் மண்டையாடுறீங்களா எனக்கா சுவாமிஜி பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லின்னு புரிய இப்படி நம்ம வந்து புரியலேன்னு சொன்னாப்பா ஒரு மாதிரி ஆயிடுவார் நாளை கிளாஸ் சரியாக இருக்குமோ சந்தேகமாக இருக்கும் வகுப்புலேயே இதுக்கு பேர் தான் அபரோக்ஷானுபூதி புரியறதா இல்லையா தெளிவாக புரியறதில்லை வந்து புரியலைன்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆகும்னா என்னமோ சொல்கிறார் என்னைக்காவது புரியும் இன்னைக்கு படித்து வைப்போம் என்றைக்காவது புரியும் அப்படின்னா அது சில டீச்சர் அப்படிதான் இப்போ புரியாது என்னால் புரியும் அப்படின்றான் ரொம்ப கேட்டால் என்ன பண்ணுறது அவருக்கும் தெரியாது அதனால என்ன பண்ணுறது நான் பின்னால் புரியும்பான் பின்னால் புரியும்னு சொல்லி கொடுத்தா டீச்சர் எங்கேயோ தகராறுன்னு அர்த்தம் சில சமயம் அப்படி ஆகும் இல்லைன்னு சொல்லலை சில சமயம் வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து ரொம்பவும் இதாக இருந்தாருனா என்ன பண்ணுறது முத முதல்ல வந்தாருன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி கிளாஸில் இப்போ இன்றைக்கி வந்து நான் தொடர்ந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி இன்னும் திடீர்னு வந்தால் இப்படி புரியும் சில சமயம் புரியாது மாதிரி இருக்குது அதனால தான் வந்து வேறு யாரையும் சேர்க்காமே வகுப்பு நடத்துறது நம்ம அப்படி இல்லை வர்றவங்க கேட்கறவங்க கேட்கட்டும் புரியறவங்களுக்கு புரியட்டும் சரி அதை பார்க்க முடியுமா சுவாமின்னா இந்த கண்ணால பார்க்க முடியுமா சத்த ஏதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்க முடியுமா நான் சூக்ஷம் நோக்கரிய நோக்கு அவ்வளவுதான் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அவ்வளவுதான் இப்ப என்னாச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னது உபாதான காரணம் என்னன்னு கேட்டா இந்த பாருங்க பன்னெண்டாவது என்ன இருக்கு உபாதானம் கிமஸ்தீக அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்குளிவா உபாதானம் வந்து இது சத்துக்கு தான் இன்னொரு பேர் பிரம்ம சதேவசோம் ஏகமேவா தீயம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் அதை மனசில் வச்சுன்னு சொல்லப்பட்டது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற முருகீனாம் யதா மிருத்கடாதீனாம் ஏவ ததா அப்படின்னு போடணும் எப்படி குடத்திற்கு மண்ணோ துணிக்கு நூலோ அப்படி போட்டுக்கணும் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு நகைக்கு தங்கமோ அப்படி ஆதீனாம்னு பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால முதலான அப்படின்னு வச்சு இப்போ நம்ம வந்து குடத்தை பார்க்குறோமா மண்ணை பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் குடங்கிறது எங்கே இருக்கு மண் இருக்கா குடம் இருக்கான்னா சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று மண்ணை பிசைஞ்சு குடமாக்கிட்டோம் அந்த குடத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் பானையில் வச்சு குளிக்கிற குளிக்கிறதுக்காக வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்கு ஒரு வேலை இருக்கு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் நாம ரூப கர்ம நாம ரூப கர்ம நாமரூப கர்ம கல்பனைங்கிறோம் இங்கிலீஷில் சொன்னால் நேம் அண்ட் ஃபாம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து எதில் கற்பிச்சிருக்கோம் மண்ணில் கற்பிச்சிருக்கோம் அதே மாதிரி நகையும் அப்படித்தான் நகைக்கு வந்து என்னெல்லாமோ நகை இருக்கு தான் அதை பேரெல்லாம் சொல்லணும் ஆகையினால வந்து நகையெல்லாம் நிறைய இருக்கு காதில் போட்டுட்டா தோடு மூக்கில் போட்டுட்டா மூக்குத்தி கையில் போட்டுட்டா விளையல் இங்கே போட்டுட்டா வங்கி எல்லாம் நிறைய இருக்குது அப்போ அந்த அதாவது அதுக்கு அதோடய ஃபார்ம் அப்புறம் அதுக்கு ஒரு நேம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன காதில் மாட்டிக்கிறது தான் காதிலையும் கழுத்துலையும் மாட்டிக்கிறது தான் ஃபங்க்ஷன் அது மாதிரி தங்கம்ங்கிறது எல்லாத்துலேயும் தங்கம் தான் இருக்குது புரியறது இல்லையா அதுக்கு தான் ஞான தங்கமேன்னு பாடினாங்க ஞானத்தங்கமேன்னு ஏன் பாடினாங்கன்னா அறிவுள்ளவனேனு அர்த்தம் இல்லாட்டி அஜானம் இரும்பேங்கணும் அதாவது மனுஷனை மதிச்சு பாடியிருக்கார் அந்த சித்தர் அதனால ஞான தங்கமே அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் உனக்கு புத்தியை கொடுத்துருக்காருல யோசிச்சு பாருக்கண்ணா அப்படின்னு அர்த்தம் ஞான தங்கமே அப்ப மிருத்கடாதீனம் எசைவிர்கட்டாதீனம் எப்படி குடத்திற்கு மண் இருப்பாக இருக்கிறதோ இப்ப மண்ணு சுதந்திரம் குடம் சார்ந்திருக்கு குடங்கிறது வெறும் சொல் அந்த சொல்லுக்கு இருப்பு இருக்கோ குடங்கிற சொல் இருப்பற்றது குடங்குற சொல் இருப்பற்றது ஆனால் அந்த குடங்குற சொல் இருப்பற்ற குடம் என்கின்ற சொல் மண் என்கின்ற இருப்புடைய பொருளை சார்ந்திருக்கிறது அதை போல இந்த பிரபஞ்சம் என்கின்ற சொல் பிரம்மம் என்கின்ற மெய்ப்பொருளை சார்ந்திருக்கிறது இதுல இந்த உலகத்துல எத்தனையோ நேம் எத்தனையோ ஃபார்ம் எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்கிறது அது போலங்கிற எப்படி குடம் முதலானவைகளுக்கு மண்ணோ அப்படி அப்படி சஹா விசாரா ஐயம் ஈதிருஷா அந்த விசாரமானது இத்தகையதாகும் இப்ப இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு இன்னும் சொல்ல போனா இந்த பன்னெண்டாம் ஸ்லோகத்துல கேட்ட கேள்விக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சுலயே சுருக்கமா ஆன்சர் பண்ணியாச்சு இனிமே என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் விரிவா பிறகு சொல்ல போறார் இப்போ ஆத்மாவை நேர பேச போறார் நான் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது நான் பஞ்சபூத கூட்டங்கள் மனமும் அல்ல ஸ்தூல சரீரமும் அல்ல சூக்ம சரீரமும் அல்லன்னு சொல்லப்பட்டது இனிமே என்ன பண்ண போறார்னு கேட்டா இப்ப இதெல்லாம் சொல்லியாச்சா நான் பிரம்மம்னு நேர பொயிடப்படுற அகம் எல்லாத்துலயும் இருப்பா இருக்கிற போது நான் யாரு நானும் அந்த இருப்பு தானே எல்லாவற்றிலும் இருக்கின்ற இருப்பு எத்தனை இருப்பு இருக்கு ஒரு இருப்பு தான் இருக்கு ஆகாசம் இருக்கிறதுன்னா அந்த ஆகாசம் முழுக்க அந்த இருப்பு வியாபிச்சிருக்கு அப்ப நானும் யாரு அந்த இருப்பு தானே அப்ப நான் யாரு இருப்புக்கு பேர் என்ன பிரம்ம இருப்பு தூய உணர்வு தூய இருப்பு நான் தூய உணர்வு முதல்ல ஆரம்பிக்கிற போது சொன்னேன் அதை நான் இப்போ விட்டுட்டேன் விட்டுட்டேனாலும் அது மாற்ற முடியாது உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு எப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது நான் என்ன உணர்றேனா இல்லையா உணர் நான் என்னை உணர்கிறேன் அப்படிங்கிற போது இருக்கிறேன்னா இல்லையா இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியுமோ பிரிக்க முடியாது இருப்புக்கு வேறானது உணர்வுனா உணர்வு இருப்பற்றதா இருப்புடையதா இப்படி பேசி பேசி இப்படி ஆயிட்டோம் இருப்புக்கு வேறாக உணர்வு இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறாக கான்சியஸ்னஸ் இருக்குன்னா கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸிஸ்டா நான் எக்ஸிஸ்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க நமஸ்காரம் பண்ணுகிறோம் இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாது கான்ஷியஸ்னஸ்ஸையும் எக்ஸிஸ்டன்ஸையும் பிரிக்க முடியாது அதனால் நான் முதல்ல உணர்வுன்னு சொல்லி பாடம் ஆரம்பித்தேன் அப்புறம் அதை முடிச்சுட்டேன் இப்போ இருப்புன்னு சொல்லி சத்துன்னு வந்ததுனால இருப்புன்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிக்கிற போது உணர்வுன்னு ஆரம்பிச்சிங்க இப்போ இங்கே இருப்புங்கிறீங்க இருப்பு வேற உணர்வு வேற அப்படின்னு கேட்டால் உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு இது உணர முடியறதா இல்லையா உணர முடியறது அதனால தான் அடுத்த க்ளாஸ் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம் பாருங்க இப்போ அழகாக சொல்ல போகிறார் இன்னும் நிறைய அகமே கோபி சூக் சாட்சி சதவிய திரசந்தே விசாரசோயமீத ீச பதினஞ்சத்தில் கடைசிய ஏக்கூக் சத்து அயம் அ படிச்சோம் இங்க என்ன சொல்றாரு பாருங்க நான் அப்படிங்கிறது என்னதுன்னா நான் என்ன எப்படி நினைச்சுக்கணும் என்ன போய் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் ஐ ஆம் லோக்கலைஸ்டு இங்கிலீஷ்ல சொன்னா நான் இங்க குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கேன் இங்க இருந்தா அது மாத்திரம் இல்லை நீங்க நான் இல்லை நான் நீங்க இல்லை இது வேற நான் வேற நான் வந்து ஸ்டாண்டு இல்லை ஸ்டாண்டு நான் இல்லை நம்ம அனுபவம் இப்படித்தானே இருக்குது ஆனால் ஸ்டாண்டு இருக்கிறது நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்போ நம்ம ஏ அறிவுக்கு வேலை கொடுக்குறோமா கண்ணாக இப்போ கண்ணுக்கு முக்கியத்துவமாக அறிவுக்கு முக்கியத்துவமா கண்ணு என்ன காட்டுறது நீங்களும் நானும் வேறு வேலைன்னு காட்டுறது எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இப்போ நான் ஒருத்தனையே காஃபி குடித்தா எல்லோரும் குடிச்ச மாதிரி ஆயிடுமான்னு கேட்டுறாய்ங்க அதெல்லாம் தனி இது விவகாரம் அது இதுவும் இருக்கிறது நானும் இருக்கிறது நீங்களும் இருக்கிறீர்கள் எல்லாம் இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இருப்பு ஒன்று தான் படிச்சுட்டோம் இப்போ அதை சொல்கிறார் இப்போ நான் வந்து இந்த வரையறுக்கப்பட்ட உடம்பு இல்லை மனசு இல்லை என்னோட அபிமானத்தை இதோட சேர்த்து வச்சுன்னு நான் எந்த கஷ்டப்படணும் இதோட சேர்த்துக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் வரும் இதுக்கு ஜாதகம் ஆரம்பிச்சிடும் நான் உடம்போடு என்னை சேர்த்துக்கிட்டா முதல்ல டேட் ஆஃப் பர்த்து ஜாதகம் இன்றைக்கி நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் சொல்லி வைக்கிறேன் குழப்பை விடுவோம் குழப்பானந்தான்னு பேரே எல்லாரும் குழந்த பிறந்த உடனே தான் ஜாதகத்தை கணிக்கிறாங்க சில பேர் இப்போ நேரம் பார்த்து ஜாதகம் பார்த்து குழந்தைய பார்க்குறான் எடுத்துக்கிறாங்க வயசை கிழித்து எடுத்துனுறாங்க ஆஹ இப்ப என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை ஜாதகம் அப்படி கணிக்க கூடாது எப்போ குழந்தை உடம்புல உண்டாகுதோ தாயோட வயத்தில் உற்பத்தி அதுதான் ஜாதகம்ங்கிறான் யார் கண்டுபிடிக்கிறது அவர் புஸ்தம் போட்டிருக்கான் எப்ப வந்து அம்மா வயத்துல குழந்தை உருவாகுதோ அப்ப அது அந்த நேரத்தை தான் ஜாதகமாக கணிக்கணும் அதை எப்படியா கணிக்கிறது புறக்கிறத வச்சு கணிக்கலாம் குறைக்கிறது பத்து மாசம் ஆகுது இல்லை அப்போ இத்தனை நாள் ஆயிருந்தோ அது எப்போ ஆயிருக்கணும் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அதில் காலம்பரியா மத்தியானமா ராத்திரியா எப்போ உற்பத்தி ஆச்சு என்ன கணக்கு பண்ணுறது அப்படியெல்லாம் புதுசு புதுசாக என்னமோ ஏற்கனவே குழப்பம் போராதுன்னு புது குழப்பம் ஒரு புஸ்தகத்தை போட்டிருக்காங்க விசேஷமாக அந்த புஸ்தகம் போட்டு இன்னைக்கு ஒன்று வந்து இவ்வளோ இருக்கு நம்ம ஜாதகம் இதை படிக்கிறது இல்லையு நான் முடி நம்ம ஜாதகம் ஒன்று இருக்கோ இல்லை அதனால் எதுக்கு சொல்கிறேன் இந்த உடம்புன்னு நம்மளை நினச்சாலே இதுக்கு ஜாதகம் தசா புத்தி அது இது ஆயிரத்தெட்டு அவஸ்தை ஏதோ சும்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஒரு கண்ணாடிக்கும் இது நான் போட்டிருக்கிற கண்ணாடிக்கு சமம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம போட்டிருக்கிற கண்ணாடிக்கு சமான் ஸ்பெக்டர்களுக்கு சமானம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னேன் புரியுறது சுவாமியும் நல்லாவும் தான் இருக்குது ஆனால் வந்து மாமியார் ஒரு மாதிரி சொன்னால் அப்படியே குத்துது தாங்க முடியலை மாமியாரோ சாமியாரோ யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சு இதாக சொன்னால் என்னவோ பண்ணுறது நான் இதெல்லாம் இல்லை தான் இருந்தாலும் எழுப்போம் அதனால் சொல்லுவாங்க அகம் ஏக்கா அகமபி ஏக்கஹா அகம் ஏகோப்பி படிக்கூடாது அகமபி ஏக்கஹா நானும் ஒருவனே நானும் ஒருவனேனா மற்றவங்களாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான்னா இந்த சத்து இந்த உடம்பு மனசு புத்திக்கு ஆதாரமாக இருக்கிற சத்து அகமபி ஏக்கஹா நானும் ஒருவனே ஒருவனேனா அத்வைத்தம் இரண்டற்றவனே நான் நீ அற்ற நான் நான் நீ அற்ற நான் ஒருவனே சூக்மஷ நானும் நுண்மையானவன் இப்பதான் மேல சொன்னார் நான் ஏக்கம் இங்கே உடனே தனக்கு போட்டு அகம் ஏக்கா அகமபி ஏக்கா சூக்மஹா நான் மிகவும் சூக்ஷமானவன் நுண்மையானவன் சதவியஹா அதை விட்டுடக்கூடாது அங்கேயும் சதவியயம் இருக்கா இல்லையா இங்க என்ன போட்டிருக்கு சத்து அவ்யகா மாறாதவன் இருப்பா இருப்பவன் நான் இரண்டற்றவன் நுண்மையானவன் இருப்பாயிருப்பவன் மாறாதவன் அகம் அப்ப நீங்க உடனே என்ன பண்ணும் உடம்பு மனசெல்லாம் என்னது அது பல உடல் மனமெல்லாம் பல அது மாத்திரம் இல்லை அது அறியப்படுவது அது நுண்மை ஸ்தூலம்னு போட்டுக்கணும் அது ஸ்தூலம் அப்புறம் என்னது இருப்பற்றது இருப்பற்றது மாறுவது நீங்க ரெண்டையும் பிரிச்சுக்கணும் ஏன் உடம்பு மனசு புத்தி எல்லாம் மாறுறது இருப்பாகிய என்னை சார்ந்திருக்கிற இருப்பற்றது ஸ்தூலமானது பலவாக இருப்பது அப்புறம் இன்னும் ரெண்டு சாட்சு சொன்னா எல்லாத்துக்கும் சாட்சி என் உடம்பை நான் அறியறேன் உடம்புக்கு நான் சாட்சி என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் சாட்சி இந்த உடம்புக்கு நான் சாட்சி இந்த மனசுக்கு நான் சாட்சி நான் சாட்சி சாட்சி சாட்சினம் நேராக அறிபவன் அர்த்தம் சாட்சாத் ஈக்ஷத்தே இத்தி சாட்சி ஆனா அவைகள் அறியப்படுபவைகள் நான் அறிபவன் ஞாதா சாட்சி அத்த ந சந்தேகா ததகம் ததகம்னா என்ன அர்த்தம் அதுவே நான் இப்ப நான் சொன்ன எங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன் நான் வானில் திரியும் புள்ளலாம் நான் பாரதியார் பாட்டுக்கு அத்த சந்தேகா நாஸ்தி இதில் சந்தேகமாக நான் உட உடம்பாக இருக்கிறேனா உயிராக இருக்கிறேனா உணர்வாக இருக்கிறேனான்னா நீங்களெலாம் எப்படி இருக்கீங்க உடம்பாக இருக்கிறீர்களா உயிராக இருக்கிறீர்களா உணர்வாக இருக்கிறீர்களான்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் படித்ததுனால என்ன சொல்கிறேன் நீங்களும் தூய உணர்வு நானும் தூய உணர்வு நீங்கள் நான் என்பது கற்பனை உணர்வின் மீது கற்பிக்கப்பட்ட மாயக்கற்பனை அத்த சந்தேகா நாஸ்தி இதுதான் அபரோக்ஷ அனுபூதி சந்தேகமே இல்லை இப்போவே படிக்கிற போதே புரியறதா இல்லையா படிக்கிற போதே புரியறது தகுதியோடு படித்தோம்னா சொல்லிக் கொடுக்குற விதமாக சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிற விதமாக புரிஞ்சுக்கிண்டா அதில் என்ன சந்தேகம் இருக்குது அத்த சந்தேகா நாஸ்தி இந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை நான் இத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் என்ன போய் ஒரு லிமிட்டடாக நினச்சிட்டு இருந்தேன் நான் அன்லிமிட்டட் எங்கேயும் வியாபிச்சிருக்கிறவன் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருப்பவன் நான் அப்படின்னு புரிஞ்சுப்பேன் பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா பக்தியில எல்லாம் இறைவான்போம் ஞானத்துல என்ன சொல்லுவோம் எல்லாம் நான் இறைவனும் ஆனால் கொஞ்சம் இல்லை ஏதாவது அடிச்சுட்டு வரோ பயப்படாது இறைவனும் நான் அப்படின்னா சாமியும் அப்படி சொல்லக்கூடாது ஐயோ பெரிய பாவம் கண்ணத்தில் போட்டுங்கோ பகவானும் நான் எப்படி சொல்லிக்கிறேன் கடவுளும் நான் புல்லும் நான் பூ எல்லாம் நான் அத்தனையும் நீக்க மர நானே இருக்கிறேன் இது வந்து இதை மனசில் பதிய வைக்கணும் அதுக்கு தான் அடுத்த சில ஸ்லோகங்கள்லாம் வந்து கொண்டிருக்கு நாளைக்கு பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி